प्रपन्न परिजाताय िजाताय तोत्रेत्रक मुद्रा कृष्णा गीतामतुहे नम युजन सदात्न योगी नियतम शां निर्वाण परमा मत्संस्थाधिगछ भगवान्नीनुड़य தன்மையையும் தியானத்தினுடைய பிரயோஜனத்தையும் இங்கே உபதேசம் பண்ணுறார் நியதமானசகா யோகி மனசை நன்றாக கட்டுப்படுத்தின தியான யோகியானவன் தியானம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு உடம்பு மனசை கட்டுப்படுத்திருக்கிறவன் அர்த்தம் இந்த இடத்துல நியத்தமானசகாங்கிறார் மனதை நன்றாக அமைதிப்படுத்தி நன்றாக உலக விஷயத்திலேருந்து அதை விடுவித்து ஏகப்பட்ட பொறுப்புணர்ச்சிகளெலாம் இருந்து அதிலேருந்து விடுபடணும் கடமை பொறுப்புணர்ச்சி இவைகளெல்லாம் பக்குவப்படுற வரைக்கும் பக்குவப்பட்டத்துக்கு பிறகு ஒரு ஒரு இடத்துல அதை பொறுப்பாக ஒப்படைத்து விட்டு கண்டிப்பாக அதை ஒப்படைச்சி தான் ஆகணும் தகுந்த ஆள் கிடைச்சா நல்லது கிடைக்கலைன்னாலும் விட்டு தான் ஆகணும் எப்படியும் இந்த உடம்பை விட்டு கிளம்பி ஆகணும் நாம் அப்படி நியதமானசனாக இருந்து கொண்டு யோகியானவன் சதா ஆத்மானம் ஏவம் யுஞ்சன் எப்பொழுதும் தன்னுடைய மனசை தியானத்தில் ஈடுபடுத்திக் கொண்டு இருக்க வேண்டும் ஈடுபடுத்தி கொண்டு சொல்கிறார் பகவான் நியதமானசா யோகி ஏவம் சதா ஆத்மானம் எஞ்சன் மனதை நன்றாக வசப்படுத்திய யோகியானவன் அதுக்கு டைம் ஆகும் ஆனால் அதுக்கப்புறம் வசப்பட்டுடும் இப்படி தன்னுடைய மனசை தியானத்தில் ஈடுபடுத்திக் கொண்டு அதிகச்சதி ஆழ்ந்த மன அமைதியை பெறுகிறான் எப்படிப்பட்ட ஆழ்ந்த மன அமைதி வர்ணிக்கிறார் அவர் நிர்வாண பரமாம் மத்சம்ஸ்தாம் சாந்திங்கிற நிர்வாண பரம்ங்கிற பதத்துக்கு நிர்வாணம்னா போக்கு வரவற்ற அர்த்தம் தன்னுணர்வற்ற எப்படி அக்னி ஜுவாலை அது எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள அக்னி தத்துவத்தில் ஒடுங்கி விடுகிறதோ அப்படி தன்னுணர்வானது அழிந்து விடுகிறது எங்கும் நிறைந்த மெய்பொருளில் அது ஒன்றி போய்விடுகிறது மேலான நிர்வாணம் அது சார்ந்திருக்கின்ற மெய்பொருளை சார்ந்திருக்கின்ற போக்குவரவற்ற மேலான உயர்ந்த ஆழமான மன அமைதியை அவன் உணர்கிறான் ரொம்ப ஆழமாக மனது இருந்தாலும் உடம்பு இருந்தாலும் அது இருக்கின்ற ஒரு உணர்வோ இல்லாத காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் ஒட்டாத அளவுக்கு மனசு அப்படியே இந்த தத்துவங்களே நினச்சதுனால ஆழமாக மனசு அப்படிப்பட்ட தன்மை உடையதாகிவிட்டது யாரும் இகழ்ந்தாலோ புகழ்ந்தாலோ எதுவும் தாக்காது அந்தளவுக்கு மனசு எப்பொழுதும் மெய்ப்பொருளிலேயே ஒடுங்கி இருக்கிறது வள்ளுவர் இதைத்தான் சொல்கிறார் ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையாக பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு இந்த ஒரு குரல் தியான யோகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஸ்லோகத்துக்கு பொருத்தமாகும் உள்ளம் உள்ளது ஓர்த்து உணரின் மனமானது உள்ள மெய்ப்பொருளை நன்றாக ஆழ்ந்து உணருமானால் ஒருதலையாக பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு ஒருதலையாக பேர்த்துள்ள பிறப்பு வேண்டான்னு அர்த்தம் தொடர்ந்து வருகின்ற இந்த பிறவி இருக்கிறதே சம்சாரம்ங்கிறது வராதுங்கிறார் திருவள்ளுவர் ஆகவே இந்த ஸ்லோகத்தில் தியான யோகிக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்கிறதுங்கிறது அழகா சொல்லியிருக்கிறார் இன்னும் தொடர்ந்து ஸ்லோகங்களில் இந்த விஷயங்களை எல்லாம் சொல்ல போகிறார் நம்ம தொடர்ந்து படிக்கிறதுக்கு பகவானுடைய அனுகிரகத்தை பிரார்த்தனை பண்ணிண்டு நம்ம முயற்சிகளை மேற்கொள்வோம் எோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள் தினசரி அன்பர்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாக பகிர்ந்து கொள்ளப்படுகிறது